ம் திாமிகேந்திரம்ைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியேவெவூத்தீராமஞ்சிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமாஸ்ஸ மேவ மாதமே யுஷ் சாா் மேவிரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபோ மகோ நமோ குருபியோபிர பிரோம்மவாஹமஸ்மி ஓ சகனுத்து சீரியை தேஜஸ்வினாவிஷாவை ஓ கடோபிஷத் ரெண்டாவது அயணாவது வல்லி பன்னெண்டாவது மந்திரம் நமசாக்கோஷா அத்தீதி பூவத்திய கே நமோ வய மருத்துவேய நச்சிகே தசேச்ச பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா சாஸ்திரத்தை உபதேசத்தை நிறைவு செய்யப் போகிறார் முடிக்கும்போது இப்படி சொல்லுகிறார் இறக்கிறது என்று சொல்லுகிறவர்களைத் தவிர மற்றவர்களால் அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே ஸ்ரத்தை இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த உண்மை விளங்கும் யாருக்கு சுய நல்ல ஆழமாக இருக்கோ அவனுக்குத்தான் இந்த சாஸ்திரோபதேசம் பயன்படும் இந்த அர்த்தமும் இருக்குது எஸ் நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ் கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ் தர்ப்பண்கிம் கரிஷியதி கண் பார்வை நல்லா இருந்தால் தான் கண்ணாடியில் தெரிகிற நம்ம முகத்தை பார்க்க முடியும் கண் பார்வை சரியாக இல்லைன்னா கண்ணாடியில் தெரிகிற முகத்தை சரியாக பார்த்து பார்த்து சரி பண்ணிக்க நம்மளை திருத்திக்க முடியாது கண்ணாடியில் வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம் நம்ம அழகை நம்மளை பார்த்து ரசிக்கிறதுக்காவா அது அடுத்தது ஆனால் உண்மையிலேயே கண்ணாடியை பார்க்கறதுங்கிறது நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு போட்டு சரியாக வச்சுன்னு ஏதாவது சரியாக இருக்கா இல்லையா அப்போ நம்ம சரி திருத்திக்கிறதுக்காக தான் வைக்கிறோம் நம்ம கண்ணாடியை பார்க்குறத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும் அது காரணம் இப்படியும் கூட இருக்கலாம் நம்ம நம்ம எப்படி இருக்கணும் அடிக்கடி பார்த்துக்கிறது நன்றையே நம்மளே பார்த்து அப்போ நம்மளையே நமக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது பாருங்க அப்போது கண்ணாடியில் நம்மளை பார்க்கணுன்னு கண்ணாடி எங்கேயா இருந்தால் சும்மா அதுக்கிட்ட போய் எட்டியாக பார்த்துட்டு போகணும் ஏன் பார்க்குறான் இந்த குழந்தைங்களாம் அப்படிலாம் பண்ணுறது சில பேருக்கு அந்த எண்ணெய் இருக்குது எங்கேயா போய் அடிக்கடி கண்ணாடியை பார்க்கணும்னு சில பேர் ஜோப்லேயே வச்சுருக்கான் அடிக்கடி போய் பார்த்துக்கிறான் இப்போ கண்ணாடியை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறோன்னா தன்னை பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம் அது நல்லது தான் அப்புறம் வந்து தன்னை திருத்திக்கிறது தன்னை பார்க்குறதுக்கும் கண்ணாடி வேணும் தன்னை திருத்திக்கிறதுக்கும் கண்ணாடி வேணும் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு ஒரு பேரே கண்ணாடி சாஸ்திர தர்ப்பணா அதே மாதிரி நம்ம நம்முடைய ஸ்வரூபம் நான் யாருங்கிற உண்மை உபநிஷத்துன்னு சொல்கிறது வேதப்பூர்வமாக இருக்கட்டும் வேதாந்தமாக இருக்கட்டும் இந்த உடம்பையாக சொல்கிறது வேதப்பூர்வம் வந்து தேக வெத்திர்த்த ஸ்தூல சரீர வெத்திர்த்த ஆத்மானே வச்சுக்கோங்க உடம்புக்கு வேறாக ஆத்மாவை வேதபூர்வம் சொல்லுகிறது வேதாந்தம் வந்து ஆத்மாவை எங்கும் இன்னைக்கு சொன்னவன் காலையில் பார்த்தவன் நான் என்பதையும் நாம் என்பதையும் நீக்குகிறது நானும் இல்லை நாமும் இல்லை நானும் இல்லை நாமும் இல்லை ரெண்டையும் பண்ணிடுறது உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய அழகை எனக்கு காட்டுறது என்னுடைய அழகு என்னது பரிபூர்ணம் பிரம்மத்துவம் நீ பூர்ணமானவன் காட்டுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா அது இது வந்து கர்மகாண்டமே என்னை வந்து நீ உடம்பு இல்லைன்னு சொல்கிறது ஞான காண்டை என்ன சொல்கிறது நீ ஜீவனும் இல்லைன்னு விடுறது கர்மகாண்ட நீ உடம்பு ஜீவன் தர்மத்தை கெடைப்பிடிங்கிறது ஞானகாண்டை என்ன சொல்கிறது நீ பிரம்மன் உனக்கு தர்மமும் தேவையில்லைங்கிறது அப்போ இது பார்க்குற போது என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய அழகு எனக்கு தெரிகிறது என்னோடய அழகு என்னது அழகும் இல்லை அக்லியும் இல்லை அப்படிங்கிறது தான் என் அழகு அழகு வந்தால் அழகு போகுமே அழகு கூடுறது அழகு குறையறதுலாம் பார்த்துட்டு தானே இருக்கும் ஆ அழகுங்கிறது நிரந்தரமானது இல்லை ஆத்மஸ்வரூபம் வந்து அது என்னது அதுக்கு நிறவையவங்கிற அழகு தான் அழகு அதுக்கு ரூபமே கிடையாதுங்கிறது அரூப்பங்கிறதா அழகு எனக்கு ரூபம் கிடையாதுங்கிறது அழகா ரூபம் அழகா அகம் அரூப்பகா அஸ்மி நீரூப்பகா அஸ்மி அரூப்பகா அஸ்மி அது மாத்திரமில்லை என்னை அல்பமாக நினச்சிட்டு நான் சாஸ்திரத்தை படிக்கிற போது அது சொல்கிறது பூர்ணகாங்கிறது என்னை திருத்துறது என்னை பற்றி நான் வச்சுருக்கிற அபிப்பிராயத்தை எனக்கு திருத்தருது ஆஹா தெரிஞ்சதையே தெரிய வைக்கிறதா உபனிஷத்து தெரியாததை தெரிய வைக்கிறதா தெரிஞ்சதைத்தான் தெரிய வைக்கிறது தெரிஞ்சது சரியாக தெரியாமல் இருக்கு எப்படி சுயபுத்தி இல்லை அது எதுக்கு சொல்ல வந்தேன் நான் சொல்ல ஆரம்பித்த விஷயம் இதுதான் பார்வை இல்லாதவனுக்கு முகம் பார்க்குற கொண்டு போய் காமிச்சா எப்படி பிரயோஜனம் இல்லையோ அப்படி சுய புத்தி இல்லாதவனுக்கு சாஸ்திரம் பேசி சொல்லி உபதேசம் பண்ணி என்ன பண்ணுறது சுயமாக சிந்திக்கிறதுக்கு சக்தி இருக்கணும் அவனுடைய சுய சிந்தனைக்கு உதவி புரியறதுதான் சாஸ்திரம் அது சாஸ்திரம் சரியாக சொல்கிற போது லாஜிக்கலாக சொல்கிற போது அந் அனுபவத்தை வச்சு யுக்தியை பிரமாணமாக வச்சு சாஸ்திர வாக்கியங்கள் பேசுகிற போது நல்லா முறையாக சிந்திக்கிறவன் தன்னுடைய அனுபவத்தை உணர்கிறவன் அதுக்கான லாஜிக் யுக்தியெல்லாம் உணர்றவன் அந்த வாக்கியத்தை தத்துவமசின்னு சொன்னால் உடனே அகம் பிரம்மாஸ்மின்னு விடுறான் புரிஞ்சதுனால புரியாமல் சொல்கிறது இல்லை சும்மா வாத்தியாருக்கு சந்தோஷத்துக்காக புரிய சொல்றதில்லை புரிஞ்சு சொல்கிறான் ஆஹா சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டின்னா புரியாமையா பேசியிருக்கார் தாய்மான்வர் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி சொன்னதை ஏதென்று சொல்வேன் முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி உன் உளம் கண்டதெல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்து இப்படிலாம் சொன்னான் புரியாமையாக இருக்கும் புரிஞ்சுதானே ஆகணும் சொல்கிற வாத்தியார் சொல்கிற விதமாக சொன்னால் கே சிஷியன் வந்து கேட்குற விதமாக ஆசையோடு கேட்டான்னா கம்யூனிகேஷன் வராமையாக போகும் வந்து தான் ஆகணும் நான் பந்தா வித்தியத்தே நாயர் கண்ணு சரியாக இருந்து இப்போ நான் இது என்ன நிறம்னு கேட்டேன்னா சொல்லித்தானே ஆகணும் அது ஏதோ கற்பனைவாக பேசின்னு இருக்கோம் பேசுறதெல்லாம் இருக்கிறது தான் விஷயம் நித்தியசித்தமாக இருக்கிறத பற்றி பேசுகிறோம் நித்தியசித்தமாக நித்திய அபரோக்ஷமாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அனித்திய சாத்தியத்தை பற்றியோ பரோட்சத்தை பற்றியோ பேசலை அனித்திய சாத்தியமான தர்மமோ கர்மமோ சொர்க்கம பற்றியோ பேசலை நித்திய சித்த நித்திய பரோக்ஷ ஆத்ம சைத்தன்யத்தை பற்றி தான் உபதேசம் இல்லை அஸ்தி திபுருவத்தா இருக்கு ஸ்ரத்தையோட இருக்க ரெண்டு அர்த்தம் போட்டுக்கலாம் அதாவது இந்த நியாயத்தை சொன்ன உடனேயே ஏற்றுக்கொள்கிறவனுக்கு கிளாரிட்டி கூடுறதுன்னு சொல்லலாம் ரெண்டு விதமாக இதை இன்டர்பிரட் பண்ணலாம் இவர் சிம்பிளாக என்னென்னா ஸ்ரத்தை உள்ளவனுக்கு அது விளங்குகிறது ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு அது விளங்குறது இல்லை ஸ்ரத்தையோட பொறுமையாக சாஸ்திரத்தை குருமுகமாக கேட்குறவனுக்கு தத்துவம் விளங்குகிறது குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தை இல்லாமல் கேட்கிறவனுக்கு அந்த வாக்கியம் அர்த்தத்தை கொடுப்பதில்லை கதம் தது உபலப்யத்தை ஸ்ரத்த இருந்தாதான் ஸ்ரத்தை இருந்தாலும் குரு ஸ்ரத்தேனா கேவலையை ஞானமா மாற்றுற சக்தி யாருக்கு இருக்கு குருவுக்கு இருக்கா சிஷ்யனுக்கு இருக்கா ரெண்டு பேருக்கு சேர்ந்துருக்கு சிஷ்யனுக்கு வந்து ஸ்ரத்தை இருக்கு குருவுக்கு ஞானம் இருக்கா ஸ்ரத்தை இருக்கா என்ன இருக்கணும் ஆஹா குரு நானும் இன்னமாதிரி தான் நம்பிட்டு தான் இருக்கேன் என்ன போகிறதோ தெரியலப்பா என்ன அப்படின்னு குரு சொன்னாரும் வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்க முடியும் டாக்டரை சொல்கிறாரும் வச்சுக்கோன் என்னமோப்பா இது சொன்னாங்க அவன் சொன்னான் இந்த கம்பெனிக்காரன் சொன்னான் இதுதான் மாத்திரை மருந்துன்னு சொன்னான் பண்ணு கொடுத்து பார்க்குறேன் வேலை செஞ்சால் செஞ்சோம் அப்படின்னாருண்ணா போவானா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு நிறைய பேர் கொடுத்து பலன் கிடச்சிருக்கு உனக்கு கொடுக்கப்பற நிச்சயமாக உனக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல என்ன உன்ன ஒன்று உன்னை உன்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலான் தான் உன்னை கொடுத்துருக்கேன்னா அப்படியே என்னென்னா அது சரி சரி இன்னைக்கு யார் வேறு யார்கிட்ட கொடுத்துருந்தான் பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா குரு ஜானி சிஷ்யன் அக்ஞானி ஸ்ரத்தாவான் அது தெரியணும் அப்போ அஸ்தீதி புருவத்த அன்னியற்ற யோசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு இந்த மந்திரத்தை அஸ்தீதி ப்ரூவத்தோ அந்ர கதம் நாஸ்தி அதெல்லாம் மறக்கக்கூடாது அந்த மந்திரமெல்லாம் கட்டோபனிஷத்து அந்த மந்திரத்தை எல்லாம் மறக்கக்கூடாது அனநப்பிரோக்தே கத்திரத் நாஸ்தி அந்த சாஸ்திரத்தை டீச் பண்ணுறவன் அது மயமா இருந்தால் தான் சொன்னால் புரியும்னு யமதர்மராஜா சொல்கிறார் ஒரு மந்திரத்தில் அதாவது முதல் அத்தியாயம் ரெண்டாவது வழியில் சொல்கிறார் அனநோக்தே கதி நாதி அந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் நைஷா தரேண மதிராபேய பிரோக்னியன சுாநாயன் ட்வா சத்துர்சி அப்புறம் எட்டாவது மந்திரம் 7 8 ஏழு எட்டு 9 ஏழு எட்டு 9 இதில் முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி 7-8 ஒன்பது மந்திரங்களை இதோடு ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்க அவ்வளோதான் அடுத்த மந்திரம் படிப்போம் அஸ்தீத்யவோபலவிய தத்வாவே நோபயோ அத்தீபிய தசீத அதிோப்தியோ அத்தீப தத்வபாவ பிரசீத தீ ஆகையினால் என்ன பண்ணணும் இந்த கடைசியாக என்ன சொன்னார் பன்னெண்டாவது மந்திரத்தில் இருக்கிறது என்று சொல்பவர்களுடைய வார்த்தையை நம்பாமல் எப்படி அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படி எடுத்துக்கணும் அதில் இன்னும் ஆழமாக இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் இப்படி புரிஞ்சு என்று சொல்லுகின்ற பெரியவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது நம்பாமல் அதனை எப்படி நாம் புரிந்து முடியும் எனவே என்ன பண்ணணும் இப்போது இப்போ அசத்வாதி பட்சமா சத்வாதி பக்ஷமா இந்த ஜகத்துக்கு மூல காரணம் சத்தா அசத்தா எனக்கு மூல காரணத்தை சொல்லலை ஏன்னா எனக்கு மூல காரணமும் ஜகத்துக்கு மூல காரணம் ஒன்றாக இருக்க முடியுமா வேறையாக இருக்க முடியுமா எனக்கும் ஜகத்துக்கும் ஜகத்தில் நான் ஒரு பதார்த்தம் தானே நான்கிறது ஒரு பொருள் உலகங்கிறது ஒரு பொருள் இந்த உலகத்தில் நான் ஒரு தனி பொருளாக உலகத்தினுடைய எல்லா பொருள்கள்லையும் நான் ஒருத்தம் தானே ஆ நான் வந்து எந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணணும் உலகத்தோட மூலப்பொருள் ஆராய்ச்சி பண்ணணும்னா உலகத்தோட மூலப்பொருள் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னா நானும் ஒரு பொருள் எந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணுறது சௌகரியம் ஆமாம் புரியுதே நீங்களே மகா கடினம் அப்போ உலகத்துக்கு மூல காரணம் எனக்கு மூல காரணம் வேறு வேறா ஒன்று அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் கடைசியில் எதில் போய் முடிகிறது சத்தில் முடிகிறது இருப்பில் முடிகிறது ஒன்றுமே இல்லை என்பது ஒன்றில் முடிகிறது ஒன்றுமே இல்லை என்பது ஒன்றில் முடிகிறது அந்த ஒன்று இரண்டற்ற ஒன்றா இரண்டுடைய ஒன்றா அந்த ஒன்று இரண்டற்ற ஒன்றா எத்தனை சத்து இருக்கு சத்து எத்தனை இருக்கு அப்ப சரியான சத்து அதுதான் அசத் அசடுங்கிறது அந்த அர்த்தம் தான் அசத்து அப்படின்னு அந்த அர்த்தம் இருந்தும் இல்லாத மாதிரி நினைச்சுட்டு இருக்கியே ஆக அது கடைசியில் எங்க போய் முடியும் சத்தில் தான் நிறைவு பெற்றாகணும் வேறு வழி கிடையாது ஆகையினால இப்போ என்ன ஆகுதுன்னா நாஸ்திகன் என்ன சொல்கிறான் ஒன்றும் கிடையாது அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை புத்திஸ்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் புத்த மதம்ங்கிறதுக்கே அர்த்தம் என்ன தெரியுமோ புத்தியை உபயோகப்படுத்துகிறவங்க தான் அர்த்தம் புத்தி புத்திங்கிற சப்தத்தில் தான் புத்தகான்னு வந்தது புத்த புத்திய பாவம் தான் பௌத்தம் பௌத்தம் இப்போ இந்த வகுப்புக்கு பேர் இது பௌத்திக் பௌத்திக்னு பேர் அந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்க சத்திலலாம் வந்து இந்த மாதிரி உபன்யாசத்துக்கெல்லாம் என்ன பேர் பௌத்திக் அப்படின்னா என்ன புத்தி பூர்வமான விஷயங்களை பேசுகிறதுக்கு பேர் பௌத்திக் அப்படின்னு பேர் இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க மூலம் வந்து ஜகத்துக்கு மூலம் என்னது அசத்துங்கிறாங்க அப்போ எனக்கு மூலம் என்னது அசத்து அப்போது சத்வாதி அசத்வாதி சத்வாதி யார் அஸ்தித்வாதி அசத்வாதி யார் நாஸ்தித்வ நாஸ்தின்னா என்னோம் ஜெகத் நாஸ்தி இல்லை ஜகத்துக்கு மூல காரணம் கிடையாது ஜகத்து இருக்குது ஆனால் ஜகத்துக்கு மூல காரணம் கிடையாது ஜகத்துக்கு மூல காரணம் இல்லாமல் இது வந்து இருக்கிறதுலேருந்து வந்துதா இது இல்லாததுலேருந்து வந்துதா அப்படின்னு கேட்டால் இல்லாததுலேருந்து வந்ததுங்கிறது ஒரு கட்சி இருக்கிறதுலேருந்து வந்ததுதான்ங்கிறது இன்னொரு கட்சி அதனால தான் இதுக்கு பேர் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் அப்படின்னு பேர் வச்சுருக்கு அதனால் என்ன சொல்கிறார் சத்காரியவாதத்தை ஏற்றுக்கொள்கிறவனுக்குத்தான் சத்து புரியும் அசத்காரியவாதத்தை சொல்கிறவனுக்கு என்ன பிரயோஜனம் அதுதான் சொல்ற சங்கராச்சாரியை பாருங்க இது அசுரகுணங்கிறார் எதை அசத்வாதி தஸ்மாத்து அபோஹிய அசத்வாதி பக்ஷம் ஆசுரம் அசுரகுணமான அசத்வாதி பக்ஷத்தை நீக்கிவிட்டு அசத்வாதி பட்சத்தை நீக்கிவிட்டு அஸ்தீத்தியேவ ஆத்மா உபலப் தவியா புத்தியாதி உபாதி புத்தி வந்து எங்கே ஒடுங்குகிறது இன்மையில் ஒடுங்குகிறதா இருப்பில் ஒடுங்குகிறதா இன் புத்தி புத்தி கடைசி புத்திக்கு எண்டுது இருப்பில் தான் ஒழுங்கும் ஏன்னா பார்த்தோம் எஷ்டி புத்தியிலேருந்து எதுக்கு போனோம் சமஷ்டி புத்திக்கு போனோம் சமஷ்டி புத்தியிலேருந்து எதுக்கு போனோம் மாயைக்கு போனோம் மாயைக்கு மாயிருந்து எங்கே போனோம் மாயை சத்தா அசத்தா அதுதான் தகராறு அது படுத்துகிற பாடலில் அதுல தான் இந்த கிளாஸே இல்லையே ஆகையினால இந்த மாய தான் வந்து மாயை வந்து சத்துன்னு அசத்துன்னு சொல்ல முடியாத ஒரு வஸ்து அந்த சத்தை மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கு நம்ம கவனமெல்லாம் அசத்து இல்லாட்டி மித்தியா பதார்த்தத்தில் இருக்கா ஃபோக்கஸ் எல்லாம் சத்தில் இருக்கா நம்ம கவனமெல்லாம் இப்போ நான் கா காலையில் வகுப்பில் சொன்னேன் இல்லையா இதில் வந்து சத் ப்ளஸ் ரூபம் प्लस, நாம प्लस, ஃபங்க்ஷன் சொன்னேன் காலையில் நீங்கள் வெறும் இந்த நாமரூப கர்மத்தை நீக்கிட்டு சத்த மாத்திரம் உங்களால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது பார்க்க முடியும் இப்போ இதுக்கு இடையில் சத்து இருக்கா இல்லையா ரெண்டு கைக்கு இடையில சத்து இருக்கா அசத்து இருக்கா என்ன இருக்குது ஆகாஷம் இருக்குது ஆகாஷம் இதிலேருந்து வந்திருக்கு சத்திலேருந்தான் வந்துருக்கு ஆகாஷம் அறியப்படுறது ஆகாஷம் அறியப்படுறது சத்து அறியப்படுறதா என்னவா இருக்குன்னா அறிபவனாக இருக்கிறது சத்து தான் இது வந்து அறிபவனாக இருக்குதுன்னு சொல்லணும் வேறு வழி கிடையாது இப்போ என்ன சொல்கிறார் அஸ்தித்யோபல்தவையை முடிச்சுட்டார் கிருஷ்ணர் என்ன இவர் யிமர்மராஜா சொல்கிறது என்ன கேட்டால் சரிப்பா இந்த ரெண்டு கட்சி இருக்குது இந்த ரெண்டு கட்சியில் நம்ம என்ன பண்ணணும் அஸ்தித்தேவோ பலத்தவியா ஆத்மா இருக்கிறதா இல்லையாங்கிறதான் அவனோட கேள்வி இருக்குதுன்னு ஒரு கட்சி இருக்குது இல்லைன்னு ஒரு கட்சி இருக்குது அவன் சொன்னதான் திருப்பி சொல்கிறார் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறான் இல்லைன்னு சில பேர் சொல்கிறான் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டான் யார் யமதர்மராஜா கேட்டால் கேட்டான் யாருன்னு கேட்டால் அவர் யாருன்னு திரும்ப பார்க்கக்கூடாது அதனால் நஜிகேதஸ் கேட்டான் அப்படி கேட்டிருக்கிற போது இப்போ அவர் என்ன சொல்கிறார் நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறான் இல்லைன்னு சில பேர் சொல்கிறான் நீ வந்து இல்லைங்கிற கட்சியில் சேராதே இருக்குங்கிற கட்சியில் சேர்ந்தையானால் உனக்கு இருக்குங்கிறது விளங்கும் இதுக்கு தான் ஒரு அழகாக ஸ்லோகம் பண்ணார் ஒரு மகான் திருக் திருஷ்ய விவேகம் எழுதினவர் சொன்னார் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தியம்ச பஞ்சகம் ஆத்தியத்யம் பிரம்மரூபம் ஜகத்ரூபம் தத்தோத்வயம் அப்படின்னு ஒரு சொல் இப்போ நான் சொன்னது தான் இந்த இதை இதை காமிச்சேன் இல்லையா அதே தான் இப்போது இப்போ இது புக்மார்க் இந்த புக்மார்க் இருக்கிறது இருக்கிறது என்பது விளங்குகிறது இருக்கா இல்லையா இருக்கிறது என்பது விளங்குகிறது விளங்குகிறதுங்கிற போது இருக்கிறது விளங்குகிறதா இல்லாத விளங்குகிறதா எங்களுக்கு வருத்தப்பட்டால் நான் என்ன பண்ணுறது நான் எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறது இப்படி எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லப்படாது அப்போது அஸ்தி அப்படின்னா இருக்கிறது பாத்தி அப்படின்னா விளங்குகிறது அஸ்திங்கிறது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் பாதிங்கிறது கான்சிய அஸ்தி இருக்கிறது இருக்கிறது என்பது வச்சுங்களேன் நான் இருக்கிறேன் என்பது என்னால் உணரப்படுகிறதா இல்லையா உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுது இருக்கிறேனா இல்லையா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உணர்கிறேனா இல்லையா உணர்வும் இருப்பும் வேறா ஒன்றா இது பெரியதான் சமஸ்கிருதத்தில் சத்து சித்து சத்து சித் சித்தே சத் உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுது இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உணர்கிறேன் உணர்வையும் இருப்பையும் சொற்கள் இரண்டு அனுபவம் அனுபவமா அறிவா சொல்லிதான் ஆனும் வேறு வழி கிடையாது இப்போது அஸ்தி பாத்தி பிரியம் இது எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு நல்ல ராமகிருஷ்ணன் படத்தில் போட்டிருக்காங்க அழகா உயிர்களிடம் அன்பு பக்தர்களுக்கு சேவை இறைவனின் திருநாமங்களை ஓதுதல் இவை இல்லறத்தாரின் கடமைகள் ஸ்ரீராமகிருஷ்ணர் நல்லாயிருக்கு இது எனக்கு வந்து பிரியமாக இருக்கா இல்லையா பிரியமாக இருக்குது அப்புறம் அஸ்தி பாத்தி பிரியம் அப்புறம் அதுக்கு ரூபம் இருக்குது அப்புறம் அதுக்கு ஒரு பேர் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் எல்லாத்திலையும் இந்த அஞ்சு அம்சம் இருக்கான் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தி அம்ச பஞ்சகம் அம்ச na ஆத்தியத்யம் ஆத்தியத்ரயம்னா என்ன ஆத்தியத்ரயம்னா அஸ்தி பாதி பிரியம் அஸ்தின்னு சொன்னால் சத்து பாத்தின்னு சொன்னால் சித்து பிரியம்னு சொன்னால் ஆனந்தம் ரூபம் நாம na vadivam பேர் இது முதல் ஆத்யத்ரயம் நா சத்து சித்து ஆனந்தம் பிரம்மஸ்வரூபம் இந்த நாம ரூபம் ஜகத்ரூபம் தத்தோத்வயம் ஆத்தியத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத்ரூபம் தத்தோத்வயம் அப்படி சொல்லியிருக்கார் ஆக எதுக்கு இதை சொல்கிறோம்னா இருக்குங்கிற கட்சியில் சேரு யார் சொல்கிறார் யம தர்மராஜா நஜிகேஷ் சொல்கிறார் நீ இருக்கா இல்லையான்னு கேட்ட அப்படி ரெண்டு டவுட் இருக்குதுன்னு சொன்னேன் நானும் சொன்னேன் இது தேவர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னேன் தேவை ரத்திராபி விசிகிச்சிதம் புறா அப்படின்னு சொன்னார் யம தர்மராஜா அவன் சொன்னால் தேவர்களுக்கே சந்தேகம் இருக்குல்ல ஆனால் சந்தேகம் இருந்தாலும் ஏதோ ஒரு முடிவு வந்து தான் ஆகணும் இருக்குன்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும் அந்த முடிவு வராத வரைக்கும் புத்தி சும்மா இருக்காது கேட்டுண்டே தான் இருக்கும் கேள்வி ஆகையினால இருக்கிறது என்று இவர் என்ன சொல்கிறார் இருக்கிறதுங்கிற கட்சியை ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லைங்கிற கட்சிக்கு போகிறது புத்திசாலித்தனம் கிடையாது அறிவுடையவன் இருக்கிறது என்பதைத்தான் சொல்லுவான் இருக்கிறது என்பதற்கு அனுபவ பிரமாணம் இருக்கிறது இருக்கிறது என்பதற்கு அனுபவ பிரமாணம் யுக்தி பிரமாணம் இருக்கிறது சாஸ்திரமும் அதை உறுதிப்படுத்துகிறது உறுதிப்படுத்துகிறது எனவே அஸ்தித்யேவோபல்தவியா அஸ்தி இத்தியேவ ஏவன்னா நிச்சயமாக அர்த்தம் நிர்தாரணம் அதாவது உறுதிப்படுத்துகிற அஸ்தி இத்தியேவ அழுத்தம் கொடுக்குறதுக்காக சத்தியமேவ ஜெயத்தேங்கிற மாதிரி அஸ்தி இத்தியேவ உபலப்தவியா இதை இருக்கிறது என்றுதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா நாஸ்திகவாதி என்ன சொல்லுவான்னு தெரியல தூக்கத்தை தூக்கத்தில் நாம் இருக்கோம்னு ஒத்துப்பானா இல்லைன்னு ஒத்துப்பானான்னு தெரியல நாஸ்திகேட்கணும் இந்த மூல காரண அவஸ்தையில் நாம் இது மாதிரி வகுப்புகளிலும் இரவிலும் அனுபவிக்கிறோம் கரெக்டு தானே மூலக்காரண நிலை சுவாமி நீங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் மூலக்காரண நிலையில தான் இருக்கிறோம் கரெக்டாக சொல்ல நீங்கள் வாயை பேசின்னு இருக்கீங்க அந்த காரண நிலையிலே இருக்கோம் அப்படின்னா மூலக்காரண நிலை அப்போ இருக்கிறது இருக்கிறது என்று தான் ஏற்றுக்கொள்ள இந்த உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவம் வேறு யாருமல்ல நானே தான் அந்த மூலகாரண சத்தத்துவம் என்னிலும் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா என்னிலும் இருக்கிறது உன்னிலும் இருக்கிறதுன்னா நீ வேறே நான் வேறே அண்ணா உன்னிலும் என்னிலும் என்பதே அதில் இருக்கிறது நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன் இருப்பில் நீ நான் இருக்கிறது இருப்பில் நீ நான் இருக்கிறது இருப்பு அத்வைத்தமாக துவைத்தமா வந்து தான் வேறு வழியில் இப்போ வந்துடுத்து பாருங்கள் ஆ நீங்கள் ஒத்துக்க வேண்டிதான் கதியே இல்லை இருப்பு அத்வைதம்தான் இருப்பு அத்வைதம் இப்போ ஈஸ்வரன் ஒரு இருப்பு ஜீவன் ஒரு இருப்பு இந்த இருப்பை விட அந்த இருப்பு பெருசு அந்த இருப்பை விட இந்த இருப்பு சின்னதுன்னெலாம் சொல்ல முடியாது இருப்பதில் வேணால் மாற்றம் இருக்கலாம் அவர் பெரிய ஆளாக இருக்கலாம் நான் அல்பமாக இருக்கலாம் உபாதியில் தான் அல்பம் மகத்து அவருக்கு அவருடைய இருப்பும் என்னுடைய இருப்பும் ஒன்றே இதுதான் அத்வைதம் ஆக இவர் என்ன சொல்கிறார் அஸ்தி இது ஏவ உபலப்தவியா இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் நன்றாக சிந்தித்து பார்த்தால் இருக்கிறது என்பது வெள்ளிடை மலை வெள்ளிடை மலைன்னு நர்த்தான் இதை வந்து அப்படியே கைலாசம் இந்த கைலாசம் தெரிகிற மாதிரி தெள்ள தெளிவாக தெரிகிறது இதுக்கு ஒன்றும் ப்ரூஃபே வேண்டாம் நீ நானும் தான் ப்ரூஃப் உனக்கு நீ ப்ரூஃப் எனக்கு நான் ப்ரூஃப் நம்ம ரெண்டு பேரும் நமக்கு ப்ரூஃப் நாகினால் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக அஸ்தித்தேவோப்ப லப்தவியா இவர் எங்கே போயிட்டாருன்னா பிரம்மத்துக்கு தான் போகிறார் ஜீவாத்மாவை பற்றின டாபிக்கே விட்டுட்டார் அவர் ஜீவாத்மாவை விட்டுட்டு ஜீவர் ஜீவாத்மா இருக்கா இல்லையாங்கிற கேள்வி அவன் ஜீவாத்மாவுக்கும் ஆதாரத்துக்கு போயிட்டார் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எது ஆதாரமோ அந்த வஸ்து தான் இருக்கிறது அந்த வஸ்தூல்தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது சத்தில் தான் பரமாத்மா கற்பிக்கப்பட்டிருக்கிறார் பரமாத்மா அஸ்தி ஜீாத்மா அஸ்தி ஜீவாத்மா பரமாத்மா உபாதி அஸ்திதான் வந்து உபகிதம் தத்துவம் அந்த சத்து ஆகையினால அஸ்தி தேவோ உபல்தவியா இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் நித்திய அனுபவ சித்தமாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லை தத்துவ உபலப்தவ்யா இந்த தத்துவபாவேனச்ச அதாவது ரெண்டு விதமாக இதை அர்த்தம் சொல்கிறோம் ஸ்ரத்தையினால் அதை ஏற்றுக்கணும் ஸ்ரத்தையினால் ஏற்றுக்கின்றால் தத்வபாவம்னு சொன்னால் அது ஞானம் ஆயிடும் ஞானம்னு சொன்னால் என்ன அர்த்தம் பிரம்மம் இருக்கிறது என்பது ஒன்று பிரம்மமாக இருக்க சத் இருக்கிறது ஆத்மா இருக்கிறதுங்கிறது ஒன்று வச்சு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்பது தத்துவபாவம் தத்துவபாவம் சங்கராச்சாரியார் என்ன சொல்றார் சோபாதிகம் நெருபாதிகம்னு பிரிக்கிறார் உபாதியோடு கூடின ஆத்மா உபாதி ரகித்த ஆத்மா அப்படின்னு பிரித்து கிளம்புகிறார் இதுதான் அவர் சங்கராச்சார கொடுக்கிற இன்னொரு அர்த்தம் நம்பிக்கை இருப்பவனுக்கு அது ஞானமாகிறது நம்பிக்கை இல்லாதவனுக்கு அது ஞானம் ஆவதில்லை அப்படி சாதாரணமாக சொல்லலாம் அதை சத்தாக புரிந்து கொண்டவன் தன்னையே அந்த சத்தாக உணர்கிறான் தானே அந்த சத்து என்றும் உணர்கிறான் தத்வபாவேனச்ச உபலப்தவியான்னு படிக்கணும் தத்துவபாவேன சோபையோக படிக்கக்கூடாது அஹ அஸ்தி இத்தியேவ உபலப்தவியா தத்துவபாவேனச்ச உபலப்தவியா ரெண்டுவிதமாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு ஏன்னா க்ளாஸுக்கு வரணும்னாலே இதில் ஸ்ரத்தை இருந்தால் தான் வர முடியும் உக்காந்துன்னு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் அவருக்கும் இல்லை யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு பிரயோஜனம் இருக்கிறது ஆகினால் என்ன சொல்கிறார் இதில் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா முதல்ல நீ விசாரம் பண்ணணும்னா முதல்ல இந்த சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா விஷய சித்தி விஷய சித்தி இருந்தால் தான் பிரயோஜன சித்தி விஷய சித்தி பிரம்ம இருக்கிறது பிரம்மத்தினால் ஈடுபடுவான் பெரியவங்க சொல்றது ரொம்ப உண்மை நான் சொன்ன அவனுக்கு அந்த விளங்குகிறது கிருஷ்ணர் ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானம் ஞானம் லத்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதி கச்சதி ஆக உபயோகோ திரும்பவும் ஆரம்பிக்கிறார் இப்போ இந்த மந்திரத்தை பாருங்கள் ரிப்பிட்டேஷன் இருக்குதில்லை இருக்கிறது என்று எவன் ஏற்றுக்கொள்கிறானோ ஏற்றுக்கொள்வது மாத்திரம் ரெண்டு விதமாக ஏற்றுக்கொள்கிறான் அது என் ஸ்வரூபமாக இருக்கிறது என்றும் ஏற்றுக்கொள்கிறான் சத் மூ ஜகத்துக்கு மூல து எனக்கும்ாரணம் இருக்கிறது எனக்கு மூல காரணம் இருக்கிறது மூல காரணமாக நான் இருக்கிறேனா மூல காரணம் எனக்கு இருக்கிறதா நான் மூல காரணமாக இருக்கிறேனா எனக்கு மூல காரணம் இருக்கிறதா புரிஞ்சுதான் புரிய மூல காரணமாக நான் இருக்கிறேன் எனக்கு மூல காரணம் இருக்கிறது என்பது அஸ்தி மூல காரணமாக நான் இருக்கிறேன் என்பது தத்துவம் தத்துவபாவம் எனக்கு மூல காரணம் இருக்கிறது எனக்குன்னு சொல்கிற போது என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் உடம்பு மனசு புத்தியோடு சேர்த்துக்கிண்டு சொல்கிறோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா அது யாருன்னா எனக்கு மூல காரணம் இருக்கிறது மூல காரணமாகிய நான் தான் மூல காரணம் மூல காரணமாகிய என்னிடத்தில் எனக்கு என்று சொல்லுகிற தன்னுணர்வு கற்பிக்கப்பட்டு இருக்கிறது இதுக்கு மேலே பேச என்னாலும் முடியல கற்பிக்கப்பட்டிருக்க எனக்கு மூல காரணம் இருக்கிறது மூல காரணமாகவே நான் இருக்கிறேன் அப்போ எனக்கு மூல காரணம் இருக்கிறதுனா என்னுடையது மூல காரணமாக மூல காரணத்துடையது என்னானா இப்படிலாம் கேரள் விடும் ஆகா எனக்கு மூல காரணம் இருக்கிறதுங்கிறது அஸ்தி மூல காரணமாக நான் இருக்கிறேன் என்பது தத்துவபாவம் அப்படின்னு சொல்லலாம் ஆக சோபாதிக சத் நிருபாதிக சத் இப்போ இதில் வந்து நம் சத்து ஞான கம்யம் சத் இந்திரியங்களுக்கும் புலப்படும் உபாதிகளோடு கூடிய இருப்பு இந்திரியங்களுக்கும் புலப்படும் உபாதிகளற்ற இருப்பு அறிவுக்கு மட்டுமே புலப்படும் புரியுறதா புரிஞ்சால் உங்களுக்கு நிறைய நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் புரியலை என்ன நான் சொல்லலை உங்களுக்கு புரியுறதுன்னு எனக்கு புரியுது இல்ல நான் இப்படி பாடம் நடத்துவேன் கொஞ்சம் பேருக்காவது புரிகிறதுன்னு தான் நினச்சுன்னு இருக்கேன் முழுக்க எல்லாருக்கும் புரிகிறதோ இல்லையோ கொஞ்சம் பேருக்காவது இது புரிய மெஜாரிட்டி பீப்புளுக்கு புரிகிறதுனு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆ நம்பிக்கை எனக்கு தானே யாருக்கு புரியலை கை தூக்குங்க புரியலையா யாருக்கு புரியல கை தூக்குங்கன்னு கை தூக்கிட்டாங்களா இல்லையே இப்போ இதிலேருந்து தெரியறது புரிஞ்சாச்சு புரியறதுன்னா புரியறதுக்கு பேர் தான் என்னது புரிஞ்சிருக்குன்னா என்ன அடுத்தோம் எனக்கு வந்து இப்போ பிரம்ம ஜானம் இருக்கா இல்லையா எனக்குன்னா எனக்கு உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் இருக்குது ஆ தத்துவபாவம் இல்லையா தத்துவபாவம்னால் நீங்கள் எதாவது எக்ஸ்பீரியன்ஸுன்னு நினச்சிக்க கூடாது எக்ஸ்பீரியன்சர் வந்து தத்துவபாவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலை தத்துவபாவம்ங்கிற எக்ஸ்பீரியன்சருடைய ஸ்வரூபம் அனுபவிப்பவனாக இருப்பது அதுதான் தத்துவபாவம் அனுபவிப்பவன் இருக்கிறான் அனுபவிப்பவன் இருக்கிறான் என்பது அஸ்தி அனுபவிப்பவனாக இருக்கிறேன் என்பது தத்துவபாவம் இது கரெக்டு சொல்லுவ அனுபவிப்பவன் இருக்கிறான் இந்த உடம்புக்குள் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இந்த உடம்புக்குள் இருந்து கொண்டு உடம்புக்குள் இருப்பதையும் உடம்புக்கு வெளியே இருப்பதையும் அனுபவிக்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்பது எனது ஞானமா நம்பிக்கையா இருக்கிறான் வச்சு ஞானமா நம்பிக்கையா உடம்புக்குள் இருந்து கொண்டு உடம்புக்குள் இருப்பதையும் உடம்புக்குள்ளே என்னென்ன மனசு மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிறது உடம்புக்குள்ளே என்ன ஹார்ட்டு கிட்னியெல்லாம் இல்லை அதனால் உடம்புக்குள் இருப்பதையும் உடம்புக்கு வெளியே இருப்பதையும் அனுபவிப்பவன் ஒருவன் இருக்கிறான் அஸ்தி அனுபவிப்பவனாக இருக்கிறேன் என்பது தத்துவபாவம் முடிச்சுட்டார் உபன்யாசம் முடிக்க போகிறார் விமர் திரும நான் தான் விடுறதா இல்லை அஸ்தி தேவோபலப்தவியா தத்துவபாவேனச்ச உபலப்தவியா அப்படி சொல்லிட்டு உபயோகோ இந்த அஸ்தி என்பதிலும் அஸ்தி தத்துவபாவயோகோன்னு அர்த்தம் அஸ்தி என்பதனுடைய தத்வபாவம் என்பதனுடைய இரண்டினுள் எவன் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறான் எவன் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் அதுவாகவே நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறான் அஸ்தித்தேவோபல்தாவ சோபாதிக நிருபாதையோஹோ அஸ்தித்வ தத்துவபாவையோஹோ ஆத்மன சத்கோர் சங்கராச்சாரியே ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் சிம்பிளாக போடுறார் ஒருபாட்டு போட்டுட்டே போவார் எல்லா உபநிஷத்தும் அவருக்கு ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அதனால் அவர் என்ன பண்ணுறார் உடனே அப்படியே கேனோ பிரசுக்கு தாவிடுறார் விதித்த அவிதித்தாபியாம் அந்நகா அத்வயஸ்வபாவகா தத்வபாவகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அறிந்ததைக் காட்டிலும் வேறானது அறியாததைக் காட்டிலும் வேறானது அப்படிங்கிறார் அதாவது அறியப்படுகிற உலகம் அறியப்படாத மாயை அறியப்படாத மாஜை மாயை முழுமையாரும் அறிய முடியாது அறியப்பட்ட உலகம் அறியப்படாத மாயை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட அந்த தத்துவபாவம் என்று சொல்கிறார் விதித்த அவிதித்தாபியாம் அந்நூஸ்திவ தத்வபாவயோகோ அதனால என்னென்னா அதனால அவனுக்கு இந்த உடல் பற்று உள்ள பற்று எல்லாம் போய் என்னாகிறதுனா அவனுக்கு பிரசீதத்தி பிரசீதத்திங்கிறதுக்கு சங்கராச்சாரிய விளக்கம் அபிமுகீ பவதி அவனுக்கு அவன் முன்னால் நிற்கிறது அந்த ஞானம்ங்கிற அபிமுகீ பவத்தின்னு சொன்னால் அது அவ்வளோ ஸ்பஷ்டமாக அந்த அறிவு இருக்கிறது பிரசீததி இதில் தான் கிருஷ்ணரும் சொன்னார் ஆத்ம புத்தி பிரசாதஜம் சுகம் ஆத்ம ஜானத்தினாலே ஏற்படுற சுகம்னு சொல்லி சாத்திக சுகத்தை வர்ணனை பண்ணினார் கீதையில் சுகத்திலே எந்த சுகம் உயர்ந்த சாத்திக சுகம்னா தன்னை பற்றி அறிவால் ஏற்படும் உள்ள தெளிவில் ஏற்படும் இன்பம் நர் அதுதான் சாத்விக சுகம் அதுக்கு என்ன பண்ணணும்னா பொறுமையாக படிக்கணும் அபியாசா ரமத்தேயற்ற துக்காந்த நிகட்சதி எத்தே விஷமிவ பரிணாமே அமிரோபமம் துகம் சாத்விகம் பிரோக் ஆத்மபுத்தி பிரசாதஜம் ஆஹ அஹா அஸ்தித் தேவோ பலப்தஸ்ய ரிப்பிட்டீஷன் அதாவது இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது என் ஸ்வரூபமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டவனுக்குத்தான் இருக்கிறேன் என்கின்ற தத்துவம் விளங்கும் அப்படிங்கிறது சொல்லி முடிச்சுட்டார் அவ்வளோதான் நம்ம சிம்பிளாக அதை புரிஞ்சுட்ருக்கோம் ஆ ஸ்ரத்தை இருக்கிறவனுக்குத்தான் ஞானம் ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு ம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுடலாம் இப்போது இந்த இது ஒரு சாதனம் இது ஸ்ரத்தேங்கிறது ஒரு சாதனம் அது இந்த வந்து இந்த பன்னெண்டு பதிமூணு மந்திரம் ஸ்ரத்த சாதாரண ஸ்ரத்தை இல்லை ரொம்ப புத்திபூர்வகமான ஸ்ரத்த இது இங்கே அதாவது இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிற போது குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்னு ரெண்டு இருக்குது வழக்கமாக சொல்கிறது இருக்கு இல்லையா மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்லாவும் சொல்லிகிட்டுருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு ரூபத்தில் மாத்திரம் அதெல்லாம் வந்து இல்லை இல்லை இது மூட நம்பிக்கை இல்லை இதில் பயன் இருக்குங்கிறான் அப்படிலாம் நிறைய நம்ம வழக்கத்தில் பார்த்துட்ருக்கோம் பசுமாட்டினுடைய இப்போ வந்து பசுமாட்டினுடைய அதனுடைய கோமூத்திரம் சாணி இதெல்லாம் ரொம்ப புனிதமானது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம் அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியுமோ அதுதான் பெரிய மருந்துங்கிறான் அது வந்து நம்ம ஊரில் சொல்லக்கூடாது ஜெர்மன்காரன் வந்து சொல்லணும் நம்ம ஊருக்காரன் சொன்னான்னா ஒத்துக்க மாட்டான் அவன் ஜெர்மன்காரன் வந்து ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் சொல்லிட்டார் அதனால் இவர் வந்து வேர்ல்டுலேயே இவர் வந்து நம்பர் ஒன் பர்சன் இவர் அக்செப்ட் பண்ணதுனால நம்ம ரிஷிகள் சொன்னதெல்லாம் வந் அது மூட நம்பிக்கையாக இருந்ததெல்லாம் இப்போ நம்பிக்கை இது வந்து என்ன எடுத்துன்னா அது நாலெட்ஜாகவே மாதிரி எடுத்து நம்பிக்கை கூட முடியாது அவர் சொன்னதுனால அது இதாக எடுத்து இது மாதிரி எத்தனையோ விஷயம் இப்போ வாழை இலையில் சாப்பிட்றதை பற்றி அவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறான் வாழை இலையில் சாப்பிட்றது மாத்திரம் இல்லை இடத்துல போட்டு சாப்பிட்றோம் பாருங்கள் பாயசத்தை இந்த இடத்துல விடு பச்சடியை இங்கே விடு பொரியலை இங்கே வை உப்பை இந்த பக்கம் வையி அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க இலையில் அதுக்கெல்லாம் இப்போ காரணம் கண்டுபிடிச்சுன்னு உட்காண்ட்ருக்கான் ஏன் இந்த இடத்துல உப்பை வைக்க சொன்னாங்க ஏன் இந்த இடத்துல ஊறுகாய வைக்க சொன்னாங்க இலையை ஏன் இப்படி போட சொன்னான் அப்படி இருக்கு இப்படி எல்லாம் இப்போ விளக்கம் வருது அப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாம் பைத்தியம் எல்லாம் காட்டுமிராண்டி கூட்டம்லாம் சொல்லிகிட்ருந்தவன் இப்போ மாற்றி சொல்கிறான் அப்போ மூட நம்பிக்கையெல்லாம் போயிடுத்து இப்போ காண போயிடுது அப்போ பிளைண்ட் ஃபெய்த்து இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் ஆனால் இப்போ நம்ம சொன்ன ஸ்ரத்தை இருக்கே இப்போ இத்தனை நேரம் படித்தோமே ஆத்மா அஸ்திங்கிற ஸ்ரத்தை குருட்டு நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அறிவுபூர்வமான நம்பிக்கையா வழியே இல்லை அப்போ குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை என்ன வந்து புத்திசாலித்தனமான நம்பிக்கை இருக்குமாதிரி இருக்காது ஃபெய்த் ஈஸ் பவர்ங்கிறான் புக்கு பெருசாக போடுறோம் ஃபெய்த் ஈஸ் பவர் அது லட்சக்கணக்கில் விற்கிறது நம்ம சாதாரணமாக பிரணவஸ்ரத்தா மேதா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் விஷயம் பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம் பூஜையை நம்ம அப்படியெல்லாம் பெரிசா அது மார்க்கெட் பண்ணி விட்றோம் ஃபெய்த் ஈஸ் பவர் அப்படின்னு போட்டு அழகாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அழகாக போட்டு இப்படி போட்டு அந்த பக்கம் போட்டு அதுக்கு ஒரு படம் போட்டு சார்ட்டு போட்டு இப்படி மூளையை போட்டு அதுக்கு நேரம் இப்படி ஒரு கோடை போட்டு இது வந்து இந்த அப்படின்லாம் படங்கள்லாம் போட்ட உடனே அது உடனே எல்லாரும் வந்து அத்தமாக இருக்குங்கிறாங்க நமக்கு இது வந்து சாதாரண இன்ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம சிஸ்டத்தில் இதெல்லாம் வந்து என்னதுன்னா இதெல்லாம் ஃபார்மலாகவே இல்லை விளையாட்டாகவே படிக்கிறது விஷயம் அதனால் இந்த ஸ்ரத்தைங்கிறது என்னது இது நம்ம பார்த்தது மனுஷ ஜென்மா வேணும்னு சொன்னார் மன சமாதி அபியாசம் வேணும்னு சொன்னார் ஸ்ரத்த வேணும்னு சொன்னார் ஆத்மானாத்ம விவேகம் வேணும்னு சொன்னார் அப்புறம் ஜெகத் காரணம்னு சொல்லியிருக்கார் இத்தனையும் படிச்சுட்டோம் சரி இதுக்கு என்ன பிரயோஜனம் படிப்போம் எதா பிரமுச்சியே காமாசியுத மத்தியோமோ அம்ம சமய பிரச்சே காமாதி அோ மருவ்ரம காமநோட பிரயஜன்காமநா காமம்ன கிருபானந்தவரேஸ்வர் காமன் எல்லோருக்கும் காமன் பர் காமன் எல்லோருக்கும் காமன் கரெக்டு தானே எல்லாருக்கும் அது காமஹாங்கிறது எத்தனையோ விஷயத்தை சார்ந்துருக்கு தன காமகா புத்திர பதவி காமகா பதவிங்கிற சம்ஸ்கிருதம் ஆ பதவி காமஹா என்ன அப்புறம் வந்து என்னென்ன அகாம இது என்னது அகாம புதுசாக இருக்குண்ணா ஆசை போகணுங்கிற ஆசை இல்லையா நமக்கெல்லாம் என்ன ஆசை கிளாஸ்காவா சொல்லும் ஆசையெல்லாம் போகணும் ஆசை அருமின்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்கள் அவா என்ப எவ்வுயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து பாருங்கோ இந்த குரலகத்தையும் படித்து பாருங்கள் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய் இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அவா அறுத்தலுங்கிற திருக்குறள் பத்து குரல் இருக்கு படிச்சு தான் தெரியும் சொல்றார் இல்லையா இந்த எப்படி நதியில இருக்கிற நதியெல்லாம் சேர்ந்து சமுத்திரத்துக்கு போறதோ ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் ஆப பிரவிசந்தி யத்வத்து தத்வத் காமா எம் சர்வே சாந்தி ஆப்னோத்தி ந காம காமி விஷயங்களை விரும்புகிறவனுக்கு சாந்தி கிடையாது ஆக கடைசி ஆசை என்ன ஆசை நமக்கு இருக்க முடியும் ஆசை போகணுங்கிற ஆசை தான் கடைசி ஆசையாக இருக்க முடியும் அந்த ஆசையும் போக்கிடுறதுங்கிற அந்த ஆசையும் போயிடுத்துனா என்ன அர்த்தம் மோக்ஷ ஆசையும் போயிடுத்து ஏன் மோக்ஷம் கிடைத்து விட்டதால் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அஹோ பாக்யம் அஹோபாக்யம் தன்யோகம் கிருத்தகிருத்தியோகம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்றதுக்கு சாஸ்திரங்களில் அந்த பெருமிதத்தை நிறைய வர்ணனை பண்ணியிருக்கு ஆஹ காம நாசா காமம்னா என்ன ஆசை ஆசை எதனால வருது ஆசை எதனால வருதுன்னா ஆசைக்கு ஏன் காரணம்னா அதுக்கு கஷ்டம் நிறைய காரணம் இருக்க வச்சோம் ஆசைக்கு என்ன காரணம்னா எனக்கு எதை பார்த்தாலும் நான் வேணும் வேணும்னு நினைக்கிறேன் அது வேணும் இது வேணும் ஒரு தொண்டையில் பிரசாதம் கொடுத்தா இன்னொரு தொண்டை கொடுக்கணும் எதுக்குப்பா ஒரு தொண்டையில் கொடுத்துருக்கேனே போகிறதா அப்படின்னா இல்லை இல்லை இது அங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க அங்கே அப்படின்னா அங்கே அஞ்சு பேர் இருக்காங்கண்ணா அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னே அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் வாங்கிக்கணும் கூட போகிறவங்களுக்குலாம் விஷயத்து வாங்கிட்டு போகிறேன் வாங்கிட்டு போக பரவாயில்லை அப்படி என்னன்னு திருப்தி இல்லை ஆசைக்கு காரணம் என்ன அதிருப்தி நிறைவில்லை நிறைவில்லாததுக்கு பேர் என்ன குறை நிறைவின்மை மனசில் வந்து இந்த ஏழு ஜாடி தங்க கதை தான் வந்து மனசில் ஒரு நிறைவே வரமாட்டேங்குது என்ன வந்தாலும் அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்துடுவார் என்ன கிடைச்சாலும் என்ன பணம் சம்பாதிச்சாலும் என்ன பங்களா கட்டினாலும் எத்தனை அழகான கார் வாங்கினாலும் எத்தனை எடுபடி ஆட்கள் இருந்தாலும் என்னவோ மனசுக்குள்ளே என்னவோ சொல்லுங்க போங்க என்னவோ வாழ்க்கை அப்படிங்கிறான் ஏ உனக்கு இவ்வளோ சௌரியம் இருக்கேப்போ அவங்க பார்த்து படுத்துட்டு இருக்கான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்கான் அவனை பார்க்குற போது நீ ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கேன்னா என் நிலை எனக்கு தானே சாதி தெரியுங்கண்ணா உனக்கு ஒரு குறையும் இல்லையேப்பா எனக்கு குறை என்னென்னா சுவாமி நான் ஒருத்தனை ஸ்வீகார புத்திரனா எடுத்தேன் அவன் என்ன பண்ணிவிப்பிட்டான் எனக்கே டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப ஒன்றும் சொத்து இல்லை தமிழ்நாட்டில் பாதியிடம் என்னட்டு தான் இருக்கு மனசில் எவ்வளோ வருத்தம் இருக்கும் ஆ புத்திராதப்பி தனபாஜாம் பீத்திகிக்கு பிரமாணம் இதெல்லாம் பையன் பெத்த பையன் சொன்னார் எப்படியோ வச்சுங்க பையங்கிட்டிருந்தே பயம்னா தன்னிடத்துலேருந்து பிறந்த பையனு கண்டு அப்பா பயப்படுறாங்க பணக்கார அப்பாவுக்கு எப்போவும் யாரை கண்டாலும் பயம்தான் காமாஹா இது எங்கே இருக்குது இந்த காமம்னா வண்டி வண்டியாக மனசு முழுக்க ஆசைகள் நிறைய இருக்குது போகிறத்துக்கு இன்னொரு சாமியார் வேற வந்து சொல்கிறார் ஆசைப்படு ஆசைப்படுங்க நானும் நான் ஆசையை விடணும்னு வேற சாமியார் சொல்ற ஆசையை விடுங்கிறார் புத்தர் வந்து சொன்னார் ஆசா ஏவது காரணம் ஆசை தான் துக்கத்துக்கு காரணம் பேச எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிறான் இல்லையா ஆசை ஆசை யார விட்டுது ஆயிரம் பொண்ணாச்சே ஒரு காசா ரெண்டு காசா சொக்கா இந்த பார்த்து நமக்கு பாட்டு எழுதம் என்ன காமத்துக்கு காரணம் என்ன குறைவுணர்ச்சிங்கிற விஷயம் வந்து பயலாஜிக்கல் சிஸ்டம் அதுவே அது ஒண்ணு அதை தவிர எத்தனையோ ஆசை இருக்கு வண்டி வண்டியா இருக்கு ஹிருதிருதாக ஏ காமாக பகுனத்தில் போட்டிருக்கார் ஆசைகள் பல தாய்மாரன் பாட்டு தான் ஞாபகம் ஆசைக்கோர் அளவில்லை ஆகையினால ஆசை எவ்வளோ அனுபவிச்சாலும் தீரமாட்டேங்கிறது அது காரணம் என்னென்னா நிறைவின்மை நிறைவின்மைக்கு காரணம் நிறைவின்மைக்கு காரணம் என்னன்னா தன்னை பற்றிய அறியாமை தான் முழுமையானவன் நிறைவானவன் என்கின்ற உண்மையை அறியாததினால் இது எனக்கு நிறைவை கொடுக்கும் இந்த பணம் எனக்கு நிறைவை கொடுக்கும் இந்த மனிதர்கள் இந்த உறவுகள் எனக்கு நிறைவை கொடுக்கும் இந்த பதவி எனக்கு நிறைவை கொடுக்கும் இந்த இடம் எனக்கு நிறைவை கொடுக்கும் அப்படின்னு வாழ்க்கையில் அது கிடைச்சா எனக்கு இன்னும் சந்தோஷம் கூடும் அப்படின்னு நினைக்கிறோம் சந்தோஷம் மாத்திரமா கூடுறது எது இது கிடச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அது கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என் சந்தோஷம் இன்னும் கூடும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆசையாக இருக்குது ஆனால் அப்புறம் வாங்கி வச்சுட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதை முழுசாகவும் பயன்படுத்த முடியல நிறைய பொருளை வாங்கி வைக்கிறோம் வாங்கி வச்ச பொருளை அது உறவுகளாக இருக்கட்டும் இப்போ நிறைய பேர் நண்பர்களை சம்பாதிச்சிருவோம் அந்த நண்பர்களுக்கு டைம் கொடுக்க முடியாது அப்புறம் என்னாகும் இந்த நண்பர்கள் நம்மளை திட்டுவார்கள் அப்புறம் ஒன்று இல்லை நான் வேணும்னு பண்ணலேன்னு நம்ம சொல்லிகிட்டுருப்போம் அதெல்லாம் அப்படிதான் ஏன் கொஞ்ச நாள் தான் அப்படிம்பாள் அது உண்மை தான் எல்லா துறையிலையும் அப்படி தான் இருக்குது ஆ இது கிடச்சா எனக்கு நிறைவேற்படும் நிறைவேற்படும் நிறைவேற்படும் நிறைவேற்படும் சேர்த்து சேர்த்து வச்சு அப்புறம் அதை விட முடியாமல் அதில் பற்று வளர்ந்து விடுறது நம்ம என்ன பண்ணுறோம் ஆசையினால் என்ன ஆடுறது ஆசைனால பொருளெல்லாம் வாங்கிவிடுறோம் ஆசை நிறைவேறிடுறது கல்யாணம் பண்ணி விடுறோம் அப்புறம் வந்து குழந்தைகள் பிறந்து விடுறது குடும்பம் பெருசாகிடுறது அப்புறம் அதெல்லாம் விட முடியாது பற்று வந்துடும் ஆசை நிறைவேறியவுடன் அடுத்த பிரச்சனை பற்று அதை பற் இதையும் விட முடியாது இதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் வேணும்னு வேற ஆசைப்படுவோம் இதாயிடும் அது சரியாயிடும் அப்படியே நம்ம மாட்டிகிட்டு இருப்போம் வளக்குள்ளே வழக்குள்ளே போயிட்டே இருப்போம் நம்மளை தெரியாமல் அப்புறம் வெளியில் வர தெரியாது அபிமன்யு சக்கரவியூகத்தில் மாட்டின மாதிரி தான் உள்ளே தெரியும் வெளியில் வர முடியாது வரணும்னு நினைப்போம் முடியவே முடியாது பாருங்க சுவாமிஜி இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேங்க நான் இருக்கணுமே நீ வர்றது இருக்கட்டும்ப்பா நான் இருக்கணும் உனக்காக வேண்டிய நான் உட்காந்துருக்க முடியுமா இன்னும் அண்ணன்னைக்கு விட்டுவிட வேண்டிதான் இன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சது இன்னைக்கு ஓவர் அதனால் இந்த நிறைவின்மை இதெல்லாம் வரவே எத்தனை வந்தாலும் சரியாகாது அதாவது ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சு அடைஞ்சு நம்ம ந நிம்மதியாக இருக்கல அதாவது ஆசைப்பட்டதெல்லாம் அத்தனையும் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இனிமேல் வைராக்கியம் வந்துடும் நினைக்கிறோம் அது அப்படி ஒரு தியரி இருக்குது ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சுட்டா ஆசை போயிடும்னு ஒரு தீரி ஆனால் இன்னொரு தியரி என்னென்னா ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சே ஆசை போகாது திரும்பவும் அனுபவிக்கணும்னு ஆசை வரும் எந்த தேரி கரெக்டுன்னு பார்த்து அனுபவிச்ச ஆசையை தீக்கணும்னு ஒரு தேரி அறிவால் ஆசையை அழிக்கணும்னு இன்னொரு தேரி அறிவால் ஆசையை அழிக்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது அனுபவிச்ச ஆசையை தீக்க எவனாலையும் முடியாது நெய்யை விட்டு நெருப்பு அணைக்கிற மாதிரி என்னைக்கு முடியும் ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஆனால் என்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுனா நான் நிறைவானன் என்பதை நான் நன்றாக உணர்ந்து விட்டால் மூல காரணம் யாரு நான் நான் நிறைவான மூல காரணம் எல்லாமே நானாக இருக்கும் பொழுது நான் எதை அடைவது இந்த மலை யார் நான் இந்த நதி யார் நான் இந்த கடல் யார் நான் நான் என்னத்துக்கு அடையணும் நான் தான் அதுவாக இருக்கேனே உலகத்தில் இருக்கிற ரத்தனங்கள்லாம் யாரு நான் ஏன் ச நகைகள் இருக்கின்றன சத்து நானு சந்தேகம் இருக்கா நான் பொய் சொல்றேனா உண்மையை சொல்றேனா உண்மையைத்தான் சொல்றேன் இப்போ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் நகைகளாக இருக்கிறது யாரு நான் தான் லண்டன்ல இருக்கிற கோகின் ஒரு யாரு நான் தான் என்னெல்லாம் சொல்றாங்களே இந்த மண்ணில் என்னெல்லாம இருடியம் இருடியா என்னவோ இருக்கு கோபுரத்தில் என்னவோ இருக்குங்கிறான் கோபுரம் யாரு எல்லாத்திலையும் இருக்கிறது இருக்கிறது என்பது யார் அப்ப நான் எதுக்கு ஆசை யாரிடம் இருக்கிறது ஆசை இருக்கிறது ஆசை இருக்கிறது நிராசை இருக்கிறது ஆசையும் நிராசையும் என்னிடம் இருக்கின்ற எனக்கு நான் இருப்பாக இருக்கிறேன் நிறைவாக இருக்கிறேன் அது புரிஞ்சால் அப்புறம் நான் எதுக்கு ஆசைப்பட போகிறேன் நான் தான் அம்பானி முடிஞ்சு போச்சு பொய்யில்லது சத்தியம் சுவாமி கற்பனை இமேஜினேஷன்னா இல்லைப்பா நான் பேசுறது பரமசத்தியம் நான் தான் அம்பானி நான் தான் பில் கேட்ஸ் சந்தேகம் இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க போமா நான் பில் கேட்ஸ் இல்லைன்னு நான் சொல்கிறது நிருபாதிக திருஷ்டி சோபாதிக திருஷ்டி இல்லை நான் அப்படி நினைக்கிறத யாரும் தடுக்க முடியும் சந்தோஷ நான் தான்ப்பா எல்லாமே அப்பனா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்புறம் வந்து குண்டு வைக்கிறவனால் யாருன்னா நான் தான் டெரரிஸ்டெல்லாம் யாருன்னா நான் தான் டெரரிஸ்ட் அப்துல் கலாம் யார் நான் தான் ஒசாமா பில்லையடன் யார் நான் தான் சுவாமி உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சுடுத்து அதனால் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சா பரவாயில்லை அது உங்களோட போயிடும் நீங்கள் எங்களையும் பைத்தியமாக பார்க்குறீங்க பைத்தியம் நீங்கள்லாம் நல்ல பைத்தியம் ஆகுறிங்களா இல்லை என்ன பைத்தியம் நல்ல பைத்தியம் உண்மைதானே கொஞ்சம் கூட இதை மறுக்க முடியாது இது இதுதான் இந்த அத்வைதானத்தில் எல்லாம் வந்துடும் தர்மா தர்மம் எல்லாம் கேட்டால் பாருங்க அத்தனை இதில் இருக்கு அதனால் இது வந்து இது சுலபமாக கடினமாகங்கிறது அவங்கவுங்கள பார்த்தது ஆனால் இது மனசில் சொல்ற இவர் சொல்கிறார் அசிய ஹிருதி இப்போ வந்து சோபாதி கிருஷ்ணி இந்த உண்மையை உணர்ந்த உடனே உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ருதாக காமாக இதை வந்து இந்த ஆசை வந்து உள்ளத்தை சார்ந்ததா உயிரை சார்ந்ததான்னு பெரிய ஆராய்ச்சி இருக்குது இந்த மந்திரம் பிரமாணம் உபனிஷ இந்த மந்திரம் பிரமாணத்தை வச்சுக்கொண்டு சங்கராச்சாரிய சொல்கிறார் ஆசை என்பது ஜீவனுக்கு இல்லை ஆசை என்பது அந்த ஒரு தர்மம் ஆகா காமாகா ஹிருதிஸ்ருதாக ஹிருதினா அந்த கரணத்தை சார்ந்திருக்கிறது ஆகவே காமஹா ஆத்மாஸ்ரயாவா அந்த கரணா ஆசிரியமா கேள்வி ஆசைகள் ஆத்மாவை சார்ந்திருக்கின்றனவா மனதை சார்ந்திருக்கின்றனவா என்றால் ஆசைகள் அனைத்தும் மனதைத்தான் சார்ந்திருக்கின்றன அப்போ இந்த மனசில் நம் மனசோடு என்னை இணைச்சிருக்கிற போது எனக்கு என்ன ஆகும் நிறைவே இருக்காது மனசில் என்றைக்காவது நிறைவு வருமா மனசில் நிறைவே வராது ஆகையினால் நிறைவு வராதுன்னு புரிஞ்சுன்னு நான் விளைக்க வேண்டிதான் அதோட என்னை இணைச்சிக்கக்கூடாது அஸ்ய ஹிருதி இவனுடைய ஹிரதயத்தில் இந்த ஞானியினுடைய ஹுதயத்தில் காமாகா சர்வே காமாக இதைத்தான் கிருஷ்ணர் அப்படியே சொல்கிறார் கீதையில் பிரஜஹாத்தியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ரொம்ப முக்கியம் அது மனசில் இருக்கிற ஆசை அப்படி சொன்னார் ஆத்மாவில் இருக்கிற ஆசைன்னு சொல்லலை மனோகத்தான் சர்வான் காமான் யதா பிரஜகாத்தி எப்பொழுது ஒருவன் மனதில் ஆசைகளை எல்லாம் அறவே நீக்கி விடுகிறானோ எப்போ நீக்கிறான்னா ஆத்மாவே என்னது அகாமஹா அகம் நித்ய அகாமஹா நான் எப்பொழுதும் ஆசை இல்லாதவன் ஆசை உள்ளத்தை சார்ந்தது ஐ ஹாவ் டிசையர்ஸ் பட் ஐ ஹம் நாட் என் உள்ளத்தில் ஆசைகள் இருக்கின்றன ஆனால் உள்ளம் நான் அல்ல எனவே ஆசைகளும் நான் அல்ல அப்படிங்கிறது யாருக்கு வரும் இந்த ஆசையெல்லாம் வைராக்கியம் உள்ளவன் ஏற்கனவே ஆசையெல்லாம் குறைச்சவனுக்கு தான் வரும் ஆசையும் பற்றும் விட்டு வந்தான் அதனால தான் கிருஷ்ணர் காமராக விவர்ஜிதம் பலத்தை சொல்ற போது கிருஷ்ணர் சொன்னார் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர் ரெண்டு பாடம் பலம் பலவதாம் அஸ்மி பலம் பலவதாம் சாகம் ஆக பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது பற்றும் ஆசையும் அற்ற வலிமையாக நான் இருக்கிறேன் விபூதினா எவ்வளோ அழகான விபூதி ஸ்ட்ரென்த்துனா என்ன ஸ்ட்ரென்த்துன்னா பற்றில்லாத ஆசை இல்லாத வலிமை தர்மத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கேன்னர் அறத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கிறேன் தர்ம விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷப இன்னொரு இடத்துல பலம்னு சொன்னால் இதுதான் ஸ்ட்ரென்த்து ஆசையும் பற்றும் உள்ளவனுடைய வலிமை என்ன வலிமைன்னா அது வீக்னஸ் ஆசையும் பற்றும் என்ன சொல்கிறது வீக்னஸ் அது வலிமை இல்லை அஸ்ய ஹிருதிஸ்ருத்தாக சர்வே காமாகா அது கிருஷ்ணரும் அதே தான் திருவள்ளுவர் அதை தான் சொல்கிறார் மெய்ஞானத்துக்கு அடுத்தது மெய்யுணர்தல்க்கு அடுத்தது அவாறுத்தல் மெய்யுணர்தலும் அவாறுத்தலும் திருவள்ளுவரும் அப்படி தான் சொல்கிறார் பகவான் கிருஷ்ணரும் அப்படி தான் சொல்கிறார் ஸ்தித பிரஜ லக்ஷணத்தில் இங்கேயும் கட்டோபனிஷத்துலேயும் யமதர்மராஜா அதை தான் சொல்கிறார் சர்வே காமாக எதா பிரமுட்சியந்தே எப்பொழுது ஒருவனுடைய உள்ளத்தை சார்ந்திருக்கிற ஆசைகளெல்லாம் அறவே விடுபட்டு விடுகின்றனவோ எதனால் விடுபடும்னா இந்த தத்துவ தத்துவபாவம்னா என்ன அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி சர்வம் பிரம்மயம் நானும் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் நானே இவை அனைத்தும் இவை அனைத்தும் பிரம்மம் நான் பிரம்மம் எனவே நானே இவை அனைத்தும் இதுதான் ஈக்குவேஷன் இவை அனைத்தும் பிரம்மம் நானும் பிரம்மம் எனவே நானே அனைத்தும் அப்படிங்கிற போது என்ன ஆகும் ரெண்டாவது வஸ்துவே இல்லை ஆசைப்படுறதுக்கே வஸ்து இல்லை அதனால்தான் இன்னொரு உபனிஷத்து சொல்லி சோஷ்ணு தே சர்வான் காமா பிரம்மணாபி பஷித்தே தீ இது ஒன்று அப்புறம் அடுத்தது இன்னொன்று இருக்கு ஈஷாவாஸ்யம் இதுவம் ஜகத்தியாம் ஜகத்து தேன்தியேன பூஞ்சீதா மா கிருத கசியஸ்வித்தனம் கசியஸ்வித்தனம்ங்கிறது சங்கராச்சியர் ரொம்ப அழகாக எடுத்துக்கிறார் தனம் யாருடையது செல்வம் யாருடையது எல்லா செல்வங்களும் யாருடையது கசியம் தனம் யாருடையது அப்படின்னா தனமாகவே நான் இருக்கிறேன் வேதத்தில் ஒரு மந்திரம் அழகா இருக்கு தன அக்னிர் தனம் வாயு தனம் சூரியோ தனம் வசு செல்வம்னா என்னெல்லாம் செல்வம் சொல்றது வருங்க அக்னி நெருப்பு தன செல்வமாக நமக்கு செல்வம்னா நம்ம எதோ இந்த பணத்தையே கரன்சியவே இதையே செல்வம் நினச்சிட்டு இருக்கோம் நகையவே செல்வம்னு நெருப்பு இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது நெருப்பு வேணும் தன மக்னிர் மூச்சு விடணுமே இன்னும் பணத்தை வண்டி வண்டியாக வச்சுட்டு மூச்சு விட முடியலன்னா என்ன பண்ணுறது தன மக்னிர் தனம் வாயு தனம் சூரியோ தன வசு வசு நூமி தனமிந்திரோ மழ பிஹஸ்பருணம் தனமே வைனோமோமே விரா சோமம் தனசிய சோமினோ மகியம் தாத்து சோமி அதுக்கடுத்து நல்லாதான் இருக்கு நோதோ நியம் நலோபோ நாஷுபாமதி அது விஷ்ணுசாசனே இருக்கு இதுனே இருக்கு நக்ரோதோ நச்சமாத்சரியம் இந்த உண்மையை தெரிஞ்சவனுக்கு கோபம் இல்லையாம் பொறாமை இல்லையாம் நலோபா பொருட்பற்று இல்லையாம் அசுபாமதி நான் கிடையாது நக்ரோதோ நச்சமாத்சரியம் நலோபோ ந அசுபாமதி பவந்திகிருத்த புண்ணியான பக்தானாம் புருஷோத்தமே வேற அர்த்தத்து நிரோதோ நஜமா ஆத்தரியம் நலோபோ நசுபாமதி பவந்தி கிருத்த புண்ணியனாம் பக்தானாம் ஸ்ரீசூக்தஞ்சபேத் சதா அப்படின்னு ஸ்ரீசூக்த இதில் இருக்குது இதே கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க ஆனால் இங்கே அனுஷ்ட மீட்ரு இங்கே நல்லா இருக்குது பவந்தி கிருத்த புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா புருஷோத்தமே பக்தானாம் புண்ணியகிருதாம் பக்தானாம் ந கிரோதோ நஜமாத்சரியம் நலோபோ நாசுமாபதி பவந்தி அப்படி படிக்கணும் பவந்தி கிருத்த புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே அது நல்லது அந்த இதெல்லாம் இந்த பலஸ்ருதி ரொம்ப அழகு ஆஹ் அசிய ஹிருதிஸ்ருத்தாக சர்வே காமாக எப்போ எல்லாம் ஆசையும் போய் விடுகிறதோ அது அவனுக்கு தெரியும் இங்கே காலத்தில் தான் சொல்லியிருக்கேன் படிச்சுட்டே இருந்தால் கேட்டுண்டே இருந்தால் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தா சுவாமி கொஞ்ச நெஞ்சம் இருந்தால் ஆசையும் போயிடுத்து சுவாமி அவன் அதற்கு தான் சொல்கிறாங்க அதே சாமியார்ட்டெல்லாம் போகாதரா அப்புறம் ஆசையே இருக்காது அப்புறம் வந்து வாழ்கிறது எப்படி ஆசைப்பட்டான் வாழ முடியும் அந்த சாமியார்ட்ட போ ஆசைப்படு சொல்கிறார் அவர் நல்ல சாமியாராக தெரிகிறார் அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் தெரியணுமே ஆசைப்படுன்னு ஆசைப்படுகிற விஷயம் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுன்னா ஆசைப்படு எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுன்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றுக்கும் அதுதான் இப்படி அந்த சொற்களை இப்படி சொன்னால் அது ஜனங்களை இழுக்கிறது எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுங்கிறாரு எப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டால் நீ அனுபவிக்க முடியும் ஆசைப்படு தப்பு இல்லை அனுபவிக்க முடியாது அனைத்திற்கும் ஆசைப்படு எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு உபனிஷத் சொல்கிறது சர்வான் காமான் சமஷ்ணுத்தேன்னு சொன்னால் தைத்திரிய உபநிஷன் சொல்கிறது அவன் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சங்கராச்சாரிய எழுதுகிறார் அவன் அனைத்து இன்பங்களிலும் உள்ள ஆசையை விட்டு விடுகிறான் எப்படின்னா இப்போது இப்போ ஆசை இப்போ ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இங்கிருந்து ராமேஸ்வரம் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துவிடுச்சு வச்சுக்கோ நல்லதே சொல்கிறேன் இல்லாட்டி பிரம்மசூத்திரம் படிக்கணும் ஒரு ஆசை பிரம்மசூத்திரத்தை ரொம்ப இல்லை ஒரு இருபத்தஞ்சு தினம் படிக்கணும் எனக்கு ஒரு ஆசை அப்படித்தான்னு நினப்பிரமசூத்திர படிச்சு முடிச்சுட்டா என்னாகும் அடைஞ்சுட்டா என்னாகும் போயிடும் கஷ்டப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் என்ன காரை பிடிச்சு வழியில் எல்லாம் நிறுத்தி ஊசி போட்டு மருந்தை சாப்பிட்டு அங்கே எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக போய் அங்கே சேர்ந்து அங்கே போய் எல்லா சமுத்திரத்துல எல்லாம் ஸ்நானமெல்லாம் பண்ணி அப்புறம் அப்பாடா பண்ணிட்டேன் என்னாச்சு நான் ஒன்று ஏதோ உள்ளே போச்சா ஒன்றுமே போகலை எனக்கு அந்த கடையில் அந்த டிவியில் பார்த்தேன் அந்த நகை ரொம்ப பிடிச்சிருந்தது கையில் வேறு பைசாவும் இருந்தது போய் வாங்கணும்னு போய் வாசல்லு நாங்கள் அது கூட்டம் வேறு நிற்கிறது எப்படியோ நின்று வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிட்டா என்னாச்சு உள்ளே ஏதோ போச்சா அந்த வாங்கணுன்றிருந்த ஆசை வாங்கினத்துனால போச்சு அந்த ஆசையை நீக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆசை வந்துடுத்து ஆசையை நீக்கிறதுக்கு நான் இவ்வளவு முயற்சி எடுத்து அந்த ஆசை போச்சு ஆசை போன உடனே எனக்கு என்ன இருக்குன்னா அப்பாடான் என்னாச்சு பீரோ குழா அது ஒன்று உழுக்குள்ளே ஒன்றும் போகலை அதை விட அங்கே இருக்குது பற்று வச்சுருக்கேன் அதுதான் வேறு சமாஜம் அது என்ன ஆச்சுன்னா ஆசைப்பட்டதை அடைந்தவுடன் ஆசை நீங்கி விடுகிறது அது ஆனந்தம் மாதிரி தெரிகிறது அதுக்குள்ளே இன்னொரு ஆசை ரெடியாக நிற்கிறது ஒன்றும் அடைகிறதே கிடையாது நம்ம அடைஞ்ச மாதிரி ஒரு பிரமே ஆக சங்கராச்சாரன் அப்போ ஆசைப்பட்டதை அடைந்து ஆசை நீங்கி விடுகிறது ஆசைப்பட்டதை அடைவதற்கு எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டி கல்யாணம் பண்ணுறது சாதாரண விஷயமா அப்புறம் கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுறதா இன்னொரு ஆசை வருது அப்புறம் அதை விடணும் முதல்ல பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்புறம் விட்டா பொறுங்குறான் அதுக்கப்புறம் நிம்மதிங்கிறான் இவங்களுக்கு புரியறதா தெரியல புரியணும் ஆசைப்படுறது அடைஞ்ச உடனே ஆசை போயிடுறது ஒன்றும் நம்ம ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல அதனால் என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையை நீக்கிறதுக்கு பதிலாக அது நான் தானே முடிஞ்சு வெங்கடாதிருபதி யாரு ராமேஸ்வரம் யாரு எல்லா கேத்திரங்களும் என் சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் முடிஞ்சு அறிவால் ஆசையை நீக்குபவன் யாரு புத்திசாலி கஷ்டப்பட்டு கர்மத்தால் ஆசையை நீக்குபவன் நான் சொல்லலை போட்டுக்கோ பில்லப் பண்ணிக்கல் புரிந்து ஆசையை நீக்குபவன் அயல் புரியாம ஆசையை நீக்குபுவன் ஜானி அதனாலதான் ஆச வர்ற போதே விவேகிக்கு கஷ்டமாக இருக்கான் கிருஷ்ணசுரர் ஆவானேதென ஜானிநோ நித்தவரிணா காமருப்பேண கௌன்ய துஷ்பூரே நலேனி மகாபாஹோ காமூப்பம் துராசம் ஏம் புதே பரம் புதுபாத்மாத்ம ஜகிஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம் எனவே இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டு வெல்லுவதற்கறிய இந்த காமத்தை ஆசையை அழித்து விடு நீக்கி விடு அது சுலபம் ஆனால் அதுக்கு புண்ணியம் நிறைய வேணும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஞானம் வந்து விடுத்தோம்னா நமக்கு திருப்தியாக இருக்கும் நானே உணவு நானே உணவு பொருள்னு வேதம் பாடுற போது அகம் அன்னம் அகது ஸ்லோகக்கிறது அகமஸ்மி பிரதமஜாரஸ்யா பிரம்மதேவன் நாங்கிறது பிரதமஜார்த்தஸ்ய இந்த சிருஷ்டியினுடைய பிரதம முதல் நாள் ஹிரண்ய கர்பாயேவா அகம் அதனால் ஒன்றும் சிரமமே இல்லை ஆக ஆசைகளெல்லாம் எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறான்னு சொன்னால் எல்லா விஷயங்களிலும் இருக்கிற ஆசையை அறிவால் அழித்து விடுகிறான் நான் இங்கேயே இப்போ வெங்கடாச்சலபதி ஆனந்தமாக பார்த்துட்டேன்னு வச்சு உங்கள மனசுலேயே எத்தனையோ தினம் பார்த்துருக்கோம் பார்த்தது இப்படியே நினச்சின்ட்டோம்னா வந்து ஆசைப்படுறது அப்படி நினச்சிக்கலாம் இல்லாட்டி வெங்கடாச்சரபதி அந்த விக்கிரகமே சத்து தானே எல்லாம் கடைசியில் சத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்துவோம் இது சொல்லிகிட்டே இருக்கணும் நினச்சுட்டே இருக்கணும் எல்லாம் சத்து தான் சாப்பிட்ற பதார்த்தம் சத்து சாப்பிட்றவன் சத்து சாப்பிட்ற பதார்த்தம் சித்து சாப்பிட்றவனும் சித்து அஸ்தி பாத்தி அஸ்தி பாத்தி பிரியம் சத்து சித்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் சர்வம் சச்சித் ஆனந்தம் அவள் ஆசைக்கு அவகாசமே இல்லை அப்போ என்னாகிறதுனா அது மர்த்தியோ மிருத்தோ பவதி அத்த பிரம்ம சமஷ்ணுதே அந்த வாக்கியத்துக்கு போகிறோம் எப்பொழுது ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளெல்லாம் அடியோடு நீங்கி விடுகின்றனவோ சங்கராச்சர் விசீரியந்தே இதில் இன்னொரு கருத்து சொல்கிறார் சங்கராஜரார் நீ இந்த வேதாந்தம் படிக்கணும்னா ஆசையோடு இருக்கக்கூடாது வைராகியம் இருக்கணும் அதாவது அனித்ய சுகத்தினுடைய விஷய சுகம் அனித்யங்கிற ஞானத்தோடு இதுக்கு வரணும் அனித் விஷய சுகம் அனித்யம் உலகத்தில் நாம் அனுபவிக்கிற இன்பம் அல்ல நிலையற்ற இன்பங்கள் நிலையற்ற இன்பம் எனக்கு தேவையில்லை என்பதுதான் காம நாசக காம நிவத்திகி சர்வகாம நிவத்திகி எல்லா ஆசையும் வேண்டான்னு விட்டுட்டான் எனக்கு வேதாந்தம் போகும் சுவாமி நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறேன் சிரவணம் பண்ணுறேன் மனநம் பண்ணுறேன் நிதித்தியாசனம் பண்ணுறேன் அதுதான் சன்னியாசம்னு பேர் சந்நியாசம்னா என்ன சர்வகாம நிவிறிகி எல்லாம் மண்ணாசையை விட்டேன் பெண்ணாசையை விட்டேன் பொன்னாசையை விட்டேன் விட்டேன் விட்டேன் விட்டேன் இந்த சன்னியாசத்தில் மெதுவாக மூணு தடவை அப்புறம் கொஞ்சம் உச்சமாக மூணு தடவை அப்புறம் மேல மூணு தடவை சொல்லி ஆகணும் விட்டேன் மன்னா செய்ட்டேன் பெண்ணா செய் விட்டேன் பொன்னா செய் விட்டேன் மண்ணா செய்ட்டேன் பெண்ணா செய்ட்டேன் பொன்னா செய் விட்டேன் மன்னா செய்ட்டேன் பெண்ணா செய்ட்டேன் பொன்னா செய்ட்டேன் சொல்லணும் கத்தி சொல்லணும் சந்ந்யாசம் வாங்குற போது சன்னஸ்தம் மயா சன்னியஸ்தம் மயா சன்னியஸ்தம் ஐயா விட்டேன்ப்பா மூணு தடவை மந்த மத்தியம உச்ச விரத்தியா அப்படியே சொல்லி இருக்கு மந்தமாக சொல்லணும் மத்தியமாய சொல்லணும் அது எனக்கு கேட்கணும் நான் சொல்றது இன்னொருத்தன கேட்கறதுக்கு இல்லை நான் சொல்றது என் மனசுக்குள்ள ஆழமா எனக்கு கேட்கறதுக்கா வாயத்தறந்து சொல்ல சொல்லியிருக்கு ஏன்னா வாயத்திறந்து சொன்னான்னா தான் அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதியுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு அப்படி அப்போ என்னாகிறது அத பிறகு இது வந்து வைராக்கியத்தோடு படிக்கணுங்கிறார் இந்த தத்துவத்தை படிக்கிறதுக்கு பரிபூர்ண வைராக்கியம் தேவை இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சாதனையாக சொன்னார் இல்லையா மனுஷிய லோகம் சித்த ஏகாகிரதா ஸ்ரத்தா இப்போ வந்து இந்த ஸ்லோகம் வைராக்கியம் எப்பொழுது உனக்கு பரிபூர்ண வைராக்கியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த ஞானம் தெளிவாக விளங்கும் தெளிவாக விளங்கும் ஞானம் தெளிவாக விளங்கினா ஆசையெல்லாம் போயிடும் அந்யோன்யாசிரியை மாதிரி வைராக்கியம் வந்து கொஞ்சம் இருந்தால் இதை படித்தா பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் மர்த்தியகானா அழிபவனாக தன்னை கருதிக்கொள்பவன் அழியாதவனாக தன்னை உணர்கிறான் இத்தனையும் விட்டுட்டு நான் செத்து போகணுமே நான் நீ ஒன்று அத்தனையுமா நீயே தான் இருக்கே சொத்தைலாம் விட்டுட்டு நீ சாக முடியாது சொத்தில் இருக்கிற சத்து யாரு டாக்குமெண்டில் இருக்கிற சத்து யாரு என்ன சுவாமி இப்படியே பேசிட்டு இருக்கீங்களே அதுதான் இப்படிதான் சிந்திக்கணும் வேறு வழி இருக்கா பாருங்க சொத்தில் இருக்கிற சத்தெல்லாம் யார் நம்ம உன்னுத்தையும் விட்டுட்டு போகல எதையும் கொண்டும் வரலை ஹேயோபாதேய வர்ஜிதா ஹேயம்னா என்ன விடுறது உபாதேயம்னா என்னது இருக்கு வச்சுக்கிறது அது அடையாது அடையாதது அடையிறதுக்கு பேர் உபாதேயம் அடைஞ்சிருக்கிறது வேண்டான்னு சொல்லி விடுறது நிறைய சாமானை சேர்த்து வைப்போம் அப்புறம் வேண்டான்னு தூக்கி போடுவோம் அதுக்கு பேர் ஹேயம் உபாதேயம் அப்படின்னு பேர் ஹேய வஸ்துவும் சத்து உபாதேய வஸ்துவும் சத்து இதை புரிஞ்சுட்டு பிறகு ஹேயமாவது உபாதேயமாவது விட வேண்டியதும் கொள்ள வேண்டியதும் இல்லை தள்ள வேண்டியதும் இல்லை கொள்ளத்தக்கதோ தள்ளத்தக்கதோ எதுவும் இல்லை கொள்ளத்தக்கதும் நானே தள்ளத்தக்கதும் நானே எனவே தள்ளத்தக்கது கொள்ளத்தக்கது என்பது தோற்றம் மாத்திரமே இதை புரிஞ்சுண்டு அது மர்த்தியகா அமிர்தா பவதி அழிகின்றவன் அழியாதவனாகிறான் அப்படிங்கிறார் அழிகின்றவன் அழியாதவனாகிறான் உடலாக தன்னை கருதி கொள்வன் உணர்வாக தன்னை உணர்கிறான் அப்படின்னு அர்த்தம் உடலாக தன்னை உணர்ந்தவன் உணர்வாக தன்னை உணர்ந்து அமைதி அடைகிறான் மர்த்தியகா அமிர்தகா பவதி மார்ட்டலாக நினைச்சின்றிருக்கிறவன் தன்னை இம்மார்ட்டலாக புரிஞ்சின்றிருக்கான் இங்கிலீஷில் சொன்னால் அப்படி மார்ட்டாலிட்டி இம்மார்டாலிட்டி மார்ட்டாலிட்டி எதுக்கு பாடி மைண்டுக்கு தான் ஆத்மாவுக்கு மார்டாலிட்டி கிடையாது அதை தான் சொல்கிறார் அது இம்மார்டல் அமிர்தம் அத மர்த்தியா அமிர்தஹா பவதி அடுத்தது என்ன அத்த பிரம்ம சமஷ்ணுதே இங்கேயே அவன் பிரம்மத்தை அனுபவிக்கிறாங்கிற மாதிரி இருக்கும் சங்கராச்சர் அப்படி சொல்லலை இங்கேயே அவன் தன் பிரம்மமாக ஆகிறான்னு விட்டார் ஆகிறான்னா என்ன அர்த்தம் பிரம்மமாக தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் அஸ்வனுதேங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் பவத்தின்னு போட்டுவிட்டார் பிரம்மை இவ பவதி பிரம்ம வேத பிரம்மை அர்த்தம் கடவுளை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் அனுபவிப்பவனையே கடவுளாக உணர்கிறான்னு அர்த்தம் நம்ம பண்ணணும் அனுபவிப்பவனையே அனைத்தையும் அனுபவிக்கின்ற தன்னையே கடவுளாக உணர்கிறான் அப்படின்னு அர்த்தம் அத்த பிரம்ம சமஷ்ணுதே எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய எல்லா ஆசைகளும் அடியோடு நீங்கி விடுகின்றனவோ இந்த உண்மையை உணர வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறானோ அவன் இந்த உண்மையை உணர்ந்து சாகாதவனாகிறான் இறைவனாகவே ஆகிவிடுகிறான் சாகாதவனாகவும் இறைவனாகவும் அவன் ஆகிவிடுகிறான் என்று சொல்கிறார் இன்னொரு கருத்தும் சொல்ல போகிறார் இன்னும் 2-3 மந்திரங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு 4 இருக்கு இருக்குது அம்மா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஹரி ஓம் ஓம் சகநாபவது சகநோ புனக் சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹி அயனேயனதுள்ளே நின்று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 ம் ஷிஷா ஹரி ஓம் ஆதிகருநீ